வணக்கம் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றனையின் புதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநேன்ற ஊர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேனைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்புமானவன் டி சாய்சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பல்களை காணலாம் ஒன்று துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியர் மம்தா காலியா இரண்டு இந்தியாவின் நாற்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் ஸ்ரீநாத் நாராயணன் மூன்று ஐஎச்எம்ஐ என்பது இந்தியா ஹைப்பர் டென்ஷன் இனிஷியேட்டிவ் இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று மின் சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அமைக்கப்பட்டது இரண்டு இந்திய ஈஸ்ரே கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது மூன்று உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது நியமிக்கப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்